الحمد لله ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وصلى ربي والسلام لا تمام لا اكمال على سيد الاولين والاخرين حبيبنا وحبيبنا وقدوتنا محمد بن عبد الله وعلى اله واصحابه والتابعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا و لإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم يجيء قوم تسبق شهادة واحدهم يمينه ويمنه شهادته رواه البخاري وصدق رسول الله صلى الله عليه وسلم الله بهلم يه والله اني الله سبحانه وتعالى ورونك ورتاحتم தளவாற்றும் சலாமும் எங்கள் தலைவர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தபியான்கள் தபா தபியான்கள் மேலும் கையாமனால் வரை வரக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாமினுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி ஒன்று குறுமியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே தினேசர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்று எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியல் செய்து கொள்கிறேன் அன்புரைந்த லாகும் நல்லார்களே தீனுல் இஸ்லாம் அதனுடைய பரிசுத்த தன்மையுடன் அது எங்களுக்கு தீனாக ஆக்கி தரப்பட்டது தீனுல் இஸ்லாத்துடைய வழி அல்லாத வேறு எந்த வழியும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதல்ல வரவிலக்கும் இஸ்லாம் உங்களுக்கு நான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தீனாக பொருந்திக் கொண்டேன் யாராவது இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை தனக்கு தீனா ஆக்கிக் கொள்வாரேயானால் அமீன் அது அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அவர் நஷ்டவாளர்களில் நின்றும் ஆகிவிடுவார் விளாடியார்களே இஸ்லாத்தில் முஸ்லிமுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் தீனுல் இஸ்லாத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் இது வழிகாட்டப்பட்ட விடயமாக இருக்கிறது யாரும் அவர்களுடைய சூழலை வைத்து மக்களுடைய மக்களுடன் கலந்துரவாடும் முறையை வைத்து அல்லது ஒரு மீடியாவின் உடைய தாத்துரை அதாவது பிரதிபலிப்பை வைத்து அவருடைய நிலைப்பாடு இஸ்லாத்திலே மாற முடியாது இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாட்டை வகுத்திருக்கிறது ஒரு முஸ்லிம் தன்னுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவன் மார்க்கத்தை எந்த தலைப்பில் பின்பற்ற வேண்டும் அவனுடைய மார்க்கம் அவனுக்கு எந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அவன் எவ்வாறான விளக்கத்தை எடுக்க வேண்டும் எதனை விட வேண்டும் அறிவுபூர்வமான காலம் நிறைய படித்த மக்கள் வாழ்கின்ற சூழல் என்பதற்காக வேண்டி ஒரு மடமை அறிவாகுவதல்ல வல்லவா அலிசலம் சொன்னார்கள் கடைசி காலம் வரும் மக்கள் தெளிவில இருப்பதாக நினைப்பார்கள் ஆனால் மட்டுமையில இருப்பார்கள் சொன்னார்கள் நபி அலை சலாம் சகாபாக்களை நோக்கி இன்னக்கும் சக்கரத்தான் நீங்கள் உங்களுடைய ரப்பின் புறத்தில் நின்று உண்டான தெளிவான வழியில் இருப்பீர்கள் எதுவரை உங்களிடம் இரண்டு போதைகள் வெளியாகாதோ அதுவரை சொன்னார்கள் சக்கரத்து முதலாவது மடமை என்ற போதை வாழ்க்கையின் மோகம் எனும் போதை சொன்னார்கள் அல்லாஹின் பாதையில் ஜிஹாத் செய்து கொண்டிருப்பீர்கள் நல்லதை ஏவிக்கொண்டிருப்பீர்கள் தீயதை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டிருப்பீர்கள் எப்பொழுது உங்களிடம் துன்யாவுடைய மோகம் வெளிப்பட்டு விடுமோ அறிவாளிகளாக இருப்பீர்கள் அந்தஸ்துள்ளவர்களாக இருப்பீர்கள் மார்க்க பற்று இருப்பது போன்றிருக்கும் சூழல் மார்க்கத்தை கவரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் எங்களுடைய சூழலிலே வாழும் அனைவரும் அறிவாளிகள் போன்று தோன்ற இப்படியான நிலையிலிருந்து கொண்டு நீங்கள் வழி கேட்டில இருப்பீர்கள் என்ன மாற்றம் ஏற்படும் என்றால் நீங்கள் வழி கேட்டில் இருப்பீர்கள் என்பதற்குரிய அடையாளம் எங்கிருந்து வெளியாகும் என்றால் முதலாவது நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட்டுவிடுவீர்கள் நல்லதை மக்களுக்கு ஏவ மாட்டீர்கள் தீயலை விட்டு மக்களை தடுக்க மாட்டீர்கள் எல்லாம் இருக்கும் இருக்கும் இருக்கும் வெளிரங்கத்தில் அனைத்தும் மார்க்கத்திலே நடைபெறுவது போன்றிருக்கும் ஆனால் எப்பொழுது வழிகேடு தலை விரித்து ஆடு ஆரம்பிக்குமோ அப்பொழுது இவைகள் விடுபட ஆரம்பிக்கும் من والانصار السلام முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை போன்றவர்கள் என்றார்கள் அன்புடன் அல்லாஹு இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய கோட்பாட்டை வகுத்திருக்கிறது எவ்வாறான கோட்பாட்டுடன் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் இன்று நாங்கள் நிறைய சர்ச்சைகளை பார்க்கிறோம் சிந்தனை புரட்சிகள் சிந்தனை மோதல்கள் கருத்து களங்கங்கள் ஒருவர் இன்னொருவருடைய கருத்தை எதிர்த்து போராடுவதிலும் விவாதம் செய்வதிலும் உள்ள துணிவு மார்க்கத்தை எல்லோரும் கற்று அறிந்து பாண்டித்தியம் பெற்ற அல்லா மக்கள் போன்று கம்பெடுத்த தடியெடுத்தவர் எல்லாம் வேட்டைக்காரர் போன்று மார்க்கத்தில் பத்துவா கொடுக்கும் முஃப்திமார்கள் தான் ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டால் அதற்கென்று அடிப்படை இருக்கிறது அதற்கென்று ஒரு சூழ் இருக்கிறது ஒரு ஹதீசை உற்று நோக்கும் பொழுது ஒரு ஹதீஸ் உற்று நோக்கும் விதம் வித்தியாசமானதாக இருக்கும் ஒரு பகை அதைவிட வித்தியாசமாக உற்று நோக்குவார் இதனை உலமாக்கல் அறிவார்கள் ஒரு ஒரு ஹதீஸில் இருந்து சட்டம் வெளியாகிறது நல்ல முறையில் விழுங்க கேளுங்கள் நானும் முயற்சிக்கிறேன் உதாரணமாக நபேல சலாம் ஒரு தொகையை தொழுவிட்டார்கள் அசருடைய தொழுகை அல்லது மூன்று கொடுத்து மக்கள் எல்லாம் வெளியாகிவிட்டார்கள் தூதரே நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா ஏனென்றால் இந்த சஹாபிக்கு நபியுடைய மததி தெரியாது நபி மறப்பாரா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா கேட்கிறார் அக்குரத் சலாத் அல்லா தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா நபே அலை சலாம் எதுவும் பேசவில்லை திரும்ப முசல்லா வைத்து சென்றார்கள் தொலகையை இன்னும் ஒரு ரக்காத்தை தொழுது சலம் கொடுத்து பூர்த்தி செய்தார்கள் இங்கே மக்கள் எல்லோரும் கைபிலாவை விட்டும் திசை திரும்பினார்கள் கைபிலாவை விட்டும் திசையை திருப்பிக் கொண்டால் தொழுகை பாத்திலாகிவிடும் மக்கள் அவர்களுக்குள்ளால் பேசிக் கொண்டார்கள் தொழுகையிலே பேசினால் தொல்கை பாத்திலாகிவிடும் அப்படி என்றால் எவ்வாறு பூர்த்தி செய்யப்பட்டது லாகளே அதுவரை வக்கூமும் இல்ல ஹிஹானித்தீன் என்ற ஆயுத்த இறங்கியிருக்கவில்லை அதுவரை கிபிலாவை விட்டும் திசை திருப்புவதோ பேசுவதோ தொழுகையை பாத்தீக்கும் என்ற சட்டத்திட்டங்கள் இறங்கி இருக்கவில்லை இப்பொழுது எங்களால் அதிசை விளங்கிக் கொள்ளலாம் என்ற தலைப்பில் இந்த அதிசை உற்று நோக்குபவர் எவ்வாறு அந்த அதிசல இருந்து சட்ட திட்டத்தை வெளியாக்குவார் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் எவ்வாறு வெளியாக்குவார் தொழுகையில் பேசலாம் திசை திரும்பலாம் அவைகளால் தொழுகை பாப்திலாகுவதல்ல தொலுையில் மறந்துவிட்டால் இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு பின்னால் என்றாலும் போய் தொழுது கொள்ளலாம் அதனை பூர்த்தி செய்யலாம் அன்புடன் இந்த லாக இஸ்லாம் தீன் கட்டம் கட்டமாக இறங்கியது அதனை பின்பற்றி பின்பற்றியவர்கள் மற்றவர்களுக்கு தான் பின்பற்றுவதை உற்று நோக்குமாறு சொல்லி தீன் நகர்த்தப்பட்டது சொன்னார்கள் பல்லு கமரா துமுள்ளி நான் எவ்வாறு தொழுகிறேனோ அவ்வாறு தொழுங்கள் புது அன்னி மனசிகக்கும் என்னிடமிருந்து நீங்கள் அஜுடைய வணக்கங்களை பார்த்து எடுத்துக் இருபத்தி இரண்டு சஹாபாக்கள் மூலமாக உகுவது எல்லோரும் எவ்வாறு அறிவிக்கிறார்கள் என்றால் தன்னுடைய மாணவருக்கு ஒரு தோல் துருத்தில தண்ணீரை தண்ணீரை கொண்டு வருமாறு சொல்லி அதனை ஊற்றுமாறு சொல்லி தான் உது செய்ததன் பின்னால் மாணவரிடம் சொல்லுவார் இப்படித்தான் ரசூஸ் அல்லா அலேசலம் அவர்கள் உதவு செய்ய பார்த்திருக்கிறேன் என்பார் நீ பிஸ்மில் சொல்லு நாசுக்கு தண்ணீர் செலுத்த கையை கழுவு என்று சொல்லவில்லை செயல்முரூபமாக அடுத்தவர்களின் பக்கம் நகர்த்தப்பட்டது தீ இந்த தீருலாம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்த மார்க்கம் ஒரு முஸ்லிமை நம்பிய மார்க்கம் இல்லை என்றால் குரான் கித்தாபாக இறங்கியிருக்கும் எப்படி மூசாலை சலாத்துக்கு தௌராத் இறங்கியதும் குரான் கித்தாபாக இறங்கவில்லை மேலே சலாத்துக்கு வகைமூலமாக இறக்கப்பட அந்த வகை மக்களால் எழுதப்பட்டது உள்ளங்களிலே பாதுகாக்கப்பட்டது எங்கும் பரிபூர்ணமாக குரான் நபேல் காலத்தில் எழுத்து மூலம் பாதுகாக்கப்படவில்லை முள்ளுகளிலும் தோல்களிலும் இச்சம் மர ஓலையிலும் கல்லுகளிலும் சாபாக்கள் இறங்கும் பொழுது நபி அலை இஸ்லாம் சொல்லும் பொழுது எழுதி கொண்டார்கள் வகையில் எழுதியவர்கள் பேர்கள் இருக்கிறார்கள் சாபாக்களில ஆனால் குரான் பாதுகாக்கப்படுகிறது மக்களின் உள்ளத்தில் குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தேவை எப்பொழுது வருகின்றது என்றால் ஹசரத் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய பின்னால் முசைலமத்துல் கசாப் என்ற ஒருவன் தன்னை நபி என்றது ஆவா செய்ய அவனுக்கு எதிராக போர் தொடுக்கப்படுகிறது யமாமாவிலே இந்த எமாமா என்ற இடத்திலே நடந்த யுத்தத்தில் எண்ணூத்தி ஐம்பது குரானை மனநம் செய்த குர்ராக்கள் சஹீதானார்கள் எண்ணூத்தி ஐம்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இப்பொழுதுதான் ஹதரத் உமர் ஹத்தாப் ரதில் அபுபக்கர் ரதில் சொல்கிறார்கள் நாங்கள் குரானை புத்தக வடிவிலே ஒன்று சேர்க்க வேண்டும் எப்பொழுது இந்த தேவை குரானை உள்ளத்திலே சுமந்த மக்கள் கொலை செய்யப்படும் பொழுது தேவை அப்படி என்றால் ரசூசல்லா அலேஸ்லம் யாரை நம்பி குரானை விட்டு விட்டு போனார்கள் நபேல் யாரை நம்பி குரானை விட்டு விட்டு போனார்களோ அவர்களை எங்களுடைய வாழ்க்கையின் விடையத்தில் நம்ப முடியாத என்று சொல்ல சொல்லக்கூடிய அசிங்கமான மக்களும் இருக்கிறார்கள் இதைவிட ஒரு நாகரிகமான வசனத்தை சொல்லை அங்கே பாவனை செய்ய முடியாது எந்த மக்களின் விடயத்திலே நபே சலாம் நம்பிக்கை கொண்டு இந்த தீனை விட்டு சென்றார்களோ அந்த மக்களின் விடயத்திலே எங்களுடைய தீனை நம்ப முடியாது அந்த மக்கள் சொல்லிய தீனை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் அன்புடன் அடியார்களே ஒரு ஆண் இவ்வாறுதான் ஒன்று சேர்க்கப்பட்டது ஆனாலும் அதனை தகுதியான போது கேட்டார்கள் கை பத்தப்பால் உஷை அம்மா அல்லாஹின் தூதர் செய்யாததை எவ்வாறு செய்ய போகிறீர் திரும்பவும் இரண்டு பேரும் உடன்பட்டார்கள் இந்த வேலையை பணியை ஒப்படைக்க வகை எழுதிய முக்கியமானவர் அவர்களை கூப்பிட்டு வரவழைத்து இந்த பாரிய பொறுப்பு சொல்லப்பட்ட பொழுது கேட்டார்கள் கைப்பட்ட அல்லாஹுவின் தூதர் செய்யாததை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள் அல்லாஹ் நேரடியார்களே ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டது இதனுடைய தேவையை ஒவ்வொருவரும் உறவும் படியாக விளங்க வைக்கப்பட்டார்கள் அதுக்கு பின்னால் தான் குரான் புத்தக வடிவிலை ஒன்று சேர்க்கப்பட அது அதர்துமர் ரானுடைய அவர்களுடைய ஷகாதத்துக்கு பின்னால் அதற்கு ஹஃபார் ரான் ஹா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உஸ்மான கனிரதில்லுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சினை மக்கள் எல்லாம் குரானை நினைத்த நினைத்த பிரகாரம் ஓதுகிறார்கள் எழுதிக்கொள்கிறார்கள் எனவே ஹரத் உஸ்மான் இந்த குரானுடைய எண்பது பிரதிகளை ஆக்கி தன்னுடைய அரசாங்கத்துக்கு கீழால் இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் விநியோகம் செய்தார்கள் விநியோகம் செய்த உடனேயே ஆங்காங்கே ஓதிக்கொண்டிருந்த எல்லா பிரதிகளையும் தீ வைத்தார்கள் விடயத்தில் நபேல் இஸ்லாம் இவ்வாறும் சொல்லி இருக்கிறார்கள் குரான் அல்லாத எதனையும் எழுதாதீர்கள் சா மக்கள் பொதுவாகவே ஹதீஸை எழுத மாட்டார்கள் என்றாலும் அதரது அப்துல்லாஹின் அமருபின் ஆசரான் அவர்கள் நபேலை சலாத்துடைய வபாத்துக்கு பின்னால் தான் மனநமிட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அஸ்வாதுகா என்ற பெயரில் ஒன்று சேர்த்தார்கள் எழுதினார்கள் அந்த சாதுகா பாதுகாக்கப்படவில்லை வீணாகிவிட்டது ஏனென்றால் நாலாயிரத்து சொச்சம் ஹதீஸ்கள் அந்த சாதுக்காவில் இருந்தது ஆனால் ஆகக்கூடிய ஹதீஸ்களை ரிவாய் செய்து அபு ஒரே ஆனவர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஹதிஸ்களை தான் ரிவாய் செய்திருக்கிறார்கள் வீணாகிவிட்டது வீணாக்கப்படவில்லை தொலைந்திருக்கலாம் இல்லை என்றால் யாராவது அதனை எடுத்தவர் அவருடைய வீட்டில் பத்திரம் பண்ணி இருப்பார் அவர் இருப்பார் அதனை திரும்ப ஒப்படைப்பதற்கு முன்னால் ஏதாவது இன்று நடந்திருக்கும் இயற்கை அனர்த்தங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் அன்பே நல்லா அடியார்களே ஹதீஸ்கள் எழுதப்பட வேண்டும் புத்தக வடிவில ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று முதன் முதலாக இந்த உலக சரித்திரத்திலே பேசுகிறார் அப்துல் அஜீஸ் ரஹ்மல்லா அவர்கள் ஒன்பதாம் ஆண்டு சாபாக்களில் தொன்னூறு வீதமானவர்களுக்கு மேலால் பாத்தானதன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று பேசப்படுகிறது எடுத்து கொடுக்கப்பட்டது நகர்த்தப்பட்டது முக்கியமான மாணவர்கள் இருந்தார்கள் வாபு முன் முனப்பா ஹம்மாத் முன் முனப்பா சூதரதில் ஆனூக்கு முக்கியமான மாணவர்கள் கூப்பாவில் இருந்தார்கள் அது தாயிஷா சுதிகார் ரஜி அல்லாஹா அவர்களுடைய மாணவர்கள் அப்துல்லா ஜுபேர் ரதிஹு ரஹிம்லா போன்றவர்கள் ஹிஷாம் போன்றவர்கள் ஹதீஸ்கலை எடுத்தார்கள் இப்படி சாபாக்களிடமிருந்து ஹதீஸ்களை பெற்றவர்கள் தனக்கு பாடமிட பதிவு செய்தார்கள் ஆனால் கிதாபுகள் எழுதப்படவில்லை வேண்டும் என்று பேசப்படுகிறது முதன் முதலாக முகமது பலி ஷிஹாபஸ் ஜுஹரி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு தொகுப்பை எழுதினார்கள் ஒரு சாகிபாவை எழுதினார்கள் அதற்கு பின்னால் இமாமுனா மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் எழுதினார்கள் மதீனாவில் தன்னுடைய முகத்த மாளிகை நாங்கள் ஏதாவது பேசினால் சொன்னால் புகாரிலா முஸ்லீமிலா இல்லை என்றால் எங்கே இதற்குரிய ஆதாரம் என்ன ஆதாரம் கேட்டு கேட்டு வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொண்ட என்ன எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தீநிலை முன்னேறிய முன்னேற்றம் என்ன சாபாக்கள் கேட்டார்களா நபி அலை அவர்களிடம் இது குல்த்தும் அல்லாஹு தாரா சஹாபாக்களை நோக்கி சொல்லும் பொழுது நீங்கள் நாங்கள் கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்லிவிட்டால் லக்கான அதுதான் அவர்களுக்கு யிரான விடயமாக இருக்கும் நாங்கள் இந்த தீனை யாரிடம் எடுக்க வேண்டும் இந்த தீன் நல்லவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது நல்வழி காட்டப்பட்டவர்களை பின்பற்றியவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது இவ்வுலக சரித்திரத்தில் இன்று நாங்கள் யாரையும் பார்க்கவில்லை நல்ல மக்கள் அவர்களிடமிருந்து தீனை எடுக்கிறார்கள் அவர்கள் இன்னொருவருடன் தொடர் வற்றவராக இருக்கிறார் அப்படியான யாரையும் பார்க்கவில்லை எடுத்து பாருங்கள் இமாம் ஷாபி அஹிமுல்லா அவர்கள் தீனை எடுத்தார்கள் எடுத்தார்கள் ஹதீசை எடுத்தார்கள் யாரிடமிருந்து இமாம் முகமது சஜஸ்தானியிடமிருந்து இமாம் உல் மதீனா இமாம் மாலிக்கிடமிருந்து மக்காவிலே சிறு பிராயத்தில் இமாம் முஸ்லிமர் ஜஞ்சீர் அஹிமுல்லா அவர்களிடமிருந்து இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் தப்களில் முக்கியமான ஏழு நபர்களிடமிருந்து ஹதீசை எடுத்திருக்கிறார் தீனை படித்திருக்கிறார் இமா அபு ஹனிபார் அஹிமோல்லா இவர் ஒரு தபை சாபாக்களில் பத்து பன்னிரண்டு சாபாக்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்து அவர்களிடம் ஹவிசை எடுத்தவர் தபேங்களுடைய மாணவராக இருந்தார் இமாம் அம்பல் ஒரு அம்பல் இமாம் ஷாபீர் அஹிமோல்லா அவர்களுடைய முக்கியமான மாணவராக இருந்தார் அன்புடையார்களே சரியான ஒரு வழிகாட்டலிலே வளராத யாரையும் இந்த உம்மத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள் தனக்குரிய வழிகாட்டியாக எடுத்தது கிடையாது யாரையும் பின்பற்ற இல்லை எங்களிடம் குரான் இருக்கிறது அதீஸ் இருக்கின்றது என்று சொன்னால் நான் கேட்கிறேன் பின்னால் சாபாக்கள் மாத்திரம் உலக உலகிலே முஸ்லிம்களாக இருந்தார்கள் அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வம்சங்கராக பிறந்த பாபியங்கள் கொரானை எங்கிருந்து எடுத்தார்கள் நாங்கள் இன்று இன்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு இடைவேளை யாரும் தேவையில்லை என்பதாக இது ஒரு புத்திசாலியின் பேச்சு இல்லை ஒரு வாதத்திற்காக இதனை நடுவிலே தரிப்படை வைத்துவிட்டு ஒரு சிந்தனையை நீங்கள் அங்கே செலுத்தி பாருங்கள் ஒரு தாபை நபேலை சலாத்துக்கு பின்னால் ச ஆபாக்களுடைய காலத்திலே வாழ்கின்ற மனிதர் ஆனால் அவர் ஒரு நபேலை சலாத்தை நேராக காணவில்லை கொரானை ச ஆபாக்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள் மசாலா இதனை இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் ஹதீசை கேட்டால் ஹதீசை நேரடியாக வார்த்தை வாசகமாக எழுதி கொடுக்க மாட்டார்கள் சொல்லுவார்கள் இப்படித்தான் நான் நபேலை சலாத்தை பார்த்தேன் நீங்களும் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் இங்கே என்ன நடக்கிறது சொந்த புத்தி வேலை பார்ப்பதா அல்லது அவர்கள் பின்பற்றினார்களா நடுவிலே ஒரு சமுதாயத்தை இந்த சமுதாயத்தை நோக்கித்தான் ரசூலுல்லா சல்லல்லாக அழைகி செல்லம் சொன்னார்கள் அல்லது சுமல்லீன எலுனகம் மக்களிலே மிக சிறந்த மக்கள் வாழ்கின்ற கார் நூற்றாண்டு என்னுடையது பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டு பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டு என்றார்கள் என்றால் இவ்வுலகில் மக்களில் மிக சிறந்தவர்கள் சாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த யாரும் எவ்வளவு பெரிய அவுளியாவுக்களுடைய தலைவராக இருந்தாலும் சாபாக்களுடைய தரஜாவுக்கு போய் அடைய மாட்டார் சும்ம நதின ஏழு பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டிலே வாழும் மக்கள் முஸ்லிம்கள் பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டிலே வாழும் அந்த புகாரியிலே பதிவாகும் இந்த மக்களுடைய காலத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன என்ன சிறப்பம்சம் என்றால் தன்னுடைய தீனுடைய விடயத்தில் ஒருவர் இன்னொருவரை பின்பற்றக்கூடியவராக இருந்தார் தன்னுடைய தீனுடைய விடயத்தில் ஒருவர் இன்னொருவரை பின்பற்றக்கூடியவராக இருந்தார் புகாரி இருநூத்தி முப்பத்தி எட்டில் எழுதப்படுகிறது முஸ்லிம் இருநூத்தி நாற்பத்தி ஆறில் அபுதவுத் ரஹிமவுல்லா இருநூத்தி எழுபத்தி நாலிலே பாராத்தானார்கள் அதற்கு முன்னால் இதனை எழுதி முடித்தார்கள் என்றாலும் அவர்களுடைய மராசில் பூர்த்தி செய்யப்படவில்லை ரஹிமுல்லா இருநூத்தி ஐம்பத்தி எட்டில் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் மவுத்தாகுவதற்கு முன்னால் இந்த திருமதி ஷரீஃபை இமாம் புகாரியிடம் சரிபார்த்தார்கள் மவுத்தானார்கள் இமாம் நசை இருநூத்தி தொன்னூத்தி ஆறில் கோர்வை செய்து முடித்தார்கள் இந்த மக்கள் இந்த கோர்வை செய்து முடித்து அது மக்களிடையே பார்வைக்கு வந்து அவைகள் பின்பற்றப்பட ஹிஜிரி முன்னூறு தாண்டிவிடுகிறது முன்னூறு தாண்டி விடுகிறது இந்த மக்களிடம் என்ன புகார் இருந்தது இந்த மக்களிடம் எந்த அபூதாவது இருந்தது இந்த மக்களிடம் எந்த முஸ்லீம் இருந்தது மக்களை மக்களுடைய நிலையிலே நிலைப்பாட்டிலே விட்டுவிடுங்கள் யாரும் வழிகெடுக்க முயற்சிக்காதீர்கள் ஏனென்றால் அந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் நேர்வழி பெற்றார்கள் என்பதனை வகை உறுதிப்படுத்திவிட்டது அந்த மக்களை பின் தொடர்ந்து வாழ்ந்த மக்கள் இன்று வரை இருக்கிறார்கள் கையாமத்து வரை இருப்பார்கள் எந்த பாத்தில் தலை அனைத்து பாத்தில்களுக்கும் நபர் சலாம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் தாலியத் என்பதாக அது பேரில் தலை அவர்கள் சொல்லலாம் நாங்கள் ஒரு ஆணை ஹதீசை என்பதாக அல்லது நாங்கள் ஹிலாபத்தை உற்று நோக்குகிறோம் என்பதாக அல்லது நாங்கள் மறுமலர்ச்சியை வழிபார்க்கிறோம் என்பதாக அல்லது நாங்கள் நபேர சலாத்தை நேசிக்கிறோம் என்பதாக எந்த தலைப்பே பேசி வந்தாலும் நபேரே சலாம் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் த ஜாலியத் என்பதாக சொன்னார்கள் முஸ்லிமே ஹதீஸ் பதிவாகிறது எஹ்ரிசமும் கடைசி காலத்திலே உருவெடுப்பார்கள் போய் பேசும் தட்டார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா துமாபாவுக்கும் உங்களுக்கு செய்திகளை சொல்லுவார்கள் தீன் மார்க்கம் என்று கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள் கொரானுடைய விளக்கம் என்பார்கள் ஹதீசுடைய விளக்கம் என்பார்கள் ஆனால் அப்படியான செய்திகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய மூதாதையர்களிலோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் தூதருக்கும் மேல ஆதீசி விமானம் தஸ்மே தும் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத செய்திகளை தீன் தீன் என்று முன்வைப்பார்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லா அலே செல்லம் இந்த ஆதீசை முஸ்லிமுடைய முக்கத்தியமாக பாருங்கள் ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஆதீசை கொண்டு வந்து விட்டு என்ன சொல்கிறார் என்பதையும் பாருங்கள் சொன்னார்கள் நான் உங்களையும் எச்சரிக்கிறேன் உங்களுடைய மூதாளர்களையும் எச்சரிக்கிறேன் உங்களுடைய வாப்பா பாட்டன் பூட்டன் அந்த தொடரையும் எச்சரிக்கிறேன் லாயுவில் உனக்கும் வலயுக்தி உனக்கும் இவர்கள் உங்களை வழி கெடுக்காமல் இருக்கட்டும் உங்களை இவர்கள் குழப்பாமல் இருக்கட்டும் என்றார்கள் அபிநரடியார்களே இந்த மார்க்கம் நல்ல மக்களை பின்பற்றுவதை நேரான வழி என்று காட்டிய மார்க்கம் நேர் வழியை பற்றி குரான் பேசுகிறது சூற பாத்தியாவில் கேளுங்கள் நீ சரியான நேரான வழியை காட்டுவாயா இந்த து ஆ நானோ நீங்களோ சுயமாக கேட்கவில்லை அல்லாஹு தால எங்களுக்கு பரவாக்கினான் கடமையாக்கினான் கட்டாயமாக்கினான் சிற அப்பல்லதி நன் நம் தாளேம் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்களுடைய வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் அல்லாஹு அதனையும் குரானிலே சொல்லி முடித்து விட்டான் சூரன் நீ நபிமார்கள் மக்களுடைய வழியை அல்லாஹு தாழ நேரான வழியாக கேட்குமாறு எங்களுக்கு பாதுகாக்கினார் நேரான வழி யாருடையது நபிமார்கள் சித்தேக்குகள் சித்தேக என்றால் நபி தோழர்களில் சிறந்தவர்கள் ஷகீத் என்றால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாகிகள் சாதியான மனிதர் என்றால் நல்லவர்கள் நல்ல மக்கள் நல்ல மக்கள் எந்த தீனை நமக்கு தீன் என்று காட்டினார்களோ அதனை தீன் என்று எடுத்து நடப்பது நேர்வழியுள்ள மனிதனுடைய சிவத்தாக இருக்கிறது இன்று நேற்று வந்த எந்த விளக்கங்களும் அம்மாநிலம் பேணியவையாக இல்லை நாங்கள் அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் இங்கே சமர்ப்பித்தால் இங்கே நாங்கள் எதையோ செய்துவிட்டு போனோம் என்றது மாதிரி இருக்கும் அதனால் அவைகளை பேசி இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் செவிமடுத்த மக்களுடைய சிந்தனையை வேறு திசையின் பக்கமாக திருப்ப விரும்பவில்லை இல்லை என்றால் இவர்கள் குரானிலே செய்த மோசடிகள் ஹதீஸ்களிலே செய்த மோசடிகள் அவர்களுடைய சிந்தனைக்கு தேவையான விதமாக ஹதீஸ்களை திருப்பிய திருப்புதல்கள் ஏராளமாக நம் உள்நிலையிலே இருக்கின்றன சரியான வழி நேரான வழி பெற்று வாழும் மக்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்றால் ஆரம்ப நூற்றாண்டிலே இருந்து இன்று வரை எந்த முறையில் இந்த தீன் பின்பற்றப்பட்டு வருகிறதோ அந்த தீனிலே போவார்கள் அந்த முறையை தன்னுடைய முறையாக ஆக்கிக் கொள்வார்கள் அந்த வழிகாட்டல் முறையை தனக்கென்று எடுத்துக் கொள்வார்கள் புகாரிலே ஹதீஸ் பதிவாகிறது இந்த ஹதீஸ் புகார் மத்தியில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்ற ஹதீஸ் நான் நினைக்கின்ற அளவுக்கு எல்லா கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவாகிறது சித்தாவு மாத்திரம் அல்ல புகாரி முஸ்லிம் அபுதாவு திருமதி மாத்திரமல்ல தாரமி அகமது முகத்தா மாலிக் தார குத்தனி உட்பட ஏராளமான கிரந்தங்களிலே பதிவாகின்ற ஹதீஸ் சொன்னார்கள் நேரில் சராம் لا تزال طائفه من امتي ظاهرين على الحق ان دي امتناリル குட்டன் हட்டை வெளிปடுತ கூடியவர்கள் একালম রূপார்கள் እንዳልார்கள் صلى الله عليه وسلم اول વિનાდილुम اول নদिपೊಳ್ಳდილुम இந்த உமத்துடைய 1400 வருடங்களின் اول વિનાდილुम இப்படியான சரியான நிலைப்பாட்டிலே நகரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் புதிதாக ஒரு மனிதர் குரானை ஹதீசை கொண்டு வந்து தன்னுடைய சுய புத்தியை வர்ணிக்க முடியாத வார்த்தைகளால் தன்னுடைய கெட்ட சிந்தனையை போட்டு அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு போதுவான முறையில் தன்னுடைய சூழலுக்கு சரிப்பட்டு வரும் முறையில் ஒரு முறையை விட்டு அதனை மக்களில் திணிக்க நினைக்கிறார்களே இவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும் இந்த விளக்கம் இந்த இருந்து முன் சென்று பார்த்தால் எத்தனை நூற்றாண்டுகள் பின்பற்றப்பட்டது என்பதா நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த தீனுடைய விளக்கம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இளமாக்களால் பின்பற்றப்பட்டு விட்டது எத்தனை வருடங்களுக்கு மேலால் ஆயிரம் வருடங்களுக்கு மேலால் யாரால் உலமாக்களால் விட்டது என்றால் நாங்கள் போகும் வழி சரியானதல்ல என்றால் அல்லாஹு தார ஹக்கை வெளிப்படுத்தக்கூடியவர்களை இந்த உம்மத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் வைத்திருந்தானே அந்த அக்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் செல்லும் வழி தவறானது என்பதாக சுட்டிக்காட்டிய சரித்திரம் கிடையாது மறந்துவிடாது ஆயிரத்தி முன்னூறு வரை ஹிஜிரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வரை மதுகபுகளை பின்பற்றி தன்னுடைய தீனை சரிவர நிலைநாட்டும் மக்களை குறை கண்ட எந்த ஒரு ஆதிமும் ஹிஸ்டரியிலே கிடையாது மறந்துவிடாதீர்கள் சென்ற ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக இந்த உலகில் கிட்டாபுகளை எழுதிய லட்சக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் லட்சக்கணக்கு தேவை கிடையாது அவர்களிலே ஒருவர் இந்த மதுக முதல் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியிருந்தால் முடியுமானால் யாராவது கொண்டு வரட்டும் நான் சொல்கிறேன் அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும் அப்படியான இவரையும் ஆயிரத்தி முன்னூறுக்கு முன்னால் சமர்ப்பிக்க முடியாது இன்று நேற்று வந்த அமானதம் பேணாத தக்காலியத்தை தங்களுக்குரிய வழியாக ஆக்கிக் கொண்டவர்கள் இப்படி பேசினார்கள் சந்தேகம் கிடையாது நீங்கள் புகாரி சரி புடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை எடுத்து ஆயிரத்தி ஓராவது ஹதீஸை பாருங்கள் எத்தனையாவது ஹதீஸ் நம்பர் ஞாபகம் வைத்துக்கொள் இலேசாகும் ஒன் டபுள் ஜீரோ ஹதீஸ் எடுத்து பாருங்கள் ஹதரத் அனுசுபு மாலிக்கிறது எல்லாம் அவர்களுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள் மாணவர்கள் கேட்கிறார்கள் சுப தொழுகையிலே ரசூலுல்லுனார்களா சொன்னார்கள் நாம் ஆம் ஓதினார்கள் கேட்டார்கள் மாணவர்கள் கபுலர் ருக்கு ஐ எம் ருக்கு ருக்கு முன்போதினார்களா பின்போதினார்களா சொன்னார்கள் கவுலர் ருக்கு பின்னால் கொஞ்சமாக ஓதினார்கள் என்றார்கள் ருக்கு பின்னால் கொஞ்சமாக என்று ஏன் சொன்னார்கள் என்றால் அதற்கு முன்னால் நபேல சலாம் எழுபது பேர்களை கொண்டு போய் வெட்டி வீழ்த்திய அந்த காவிரிகளுக்கு பத்வா செய்து நீண்ட குணு தோல் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கொரானுடைய ஆயத்திற்கு லைசரக்கேலாம் இந்த ஆயத்துக்கு பின்னால் நவசலாம் பத்வாக்களை எல்லாம் விட்டு விட்டு கொணுத்தை சுருக்கி சிறிதாக இலேசாக தொழுகையில் பின்னால் ஓதினார்கள் இதனைத்தான் அதை மாறிக்கவே சொல்கிறார்கள் கொஞ்சமாக ஓதினார்கள் என்பதால் உலமாக்கள் இந்த சபையில் பத்து பேர்களுக்கு மேலிருப்பார்கள் யாராவது நான் செய்த டிரான்ஸ்லேஷன் பிழை என்றால் என்னை தட்டி கேளுங்கள் வந்து பாருங்கள் இந்த எசீரன் என்ற வார்த்தைக்கு கொஞ்சமாக என்ற பொருள் எல்லா அகராதிகளிலும் காணப்படுகிறது என்றாலும் இந்த பண்ணும் பொழுது நீங்கள் இதனை எடுத்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி ஓராவது அதிசை எடுத்து பார்க்க வேண்டும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ருக்கு பின்னால் கொஞ்சம் காலம் ஓதினார்கள் என்பதாக புக்கூக்கு பின்னால் கொஞ்சம் காலமோதினார்கள் என்பதாக இந்த எ சீரன் என்ற வார்த்தைக்கு காலத்தை சம்பந்தப்படுத்தும் ஒரு அர்த்தத்தை முடியுமானால் முஸ்லிம்கள் அல்ல யூதர்கள் எழுதிய அரபு டிக்ஷனரிஸ் இருக்கின்றன அவைகளை அவர் எடுத்து ஏதாவது ஒரு மூளை முடுக்கிலிருந்தால் சமர்ப்பிக்கட்டும் எ என்ற வார்த்தைக்கு காலத்துடைய அர்த்தம் கிடையாது ஏன் இப்படி டிரான்ஸ்லேஷன் செய்தார்கள் இதற்கு யார் வழிகாட்டினார்கள் இந்த ஹதியஸுக்கு இப்படியான விளக்கம் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக கொடுக்கப்படவில்லை ஏன் இப்பொழுது கொடுக்கிறார்கள் ஏன் இப்பொழுது மாற்றுகிறார்கள் ஏன் இப்பொழுது மோசடி செய்கிறார்கள் எங்களுக்கு அலமதுல்லா நம்பகரமான நல்ல வாழ்க்கையிலே ஒரு விடுத்தமேனும் போய் பேசாத வாழ்க்கையில் பாதையில இருக்கின்ற கடைகளில் சாப்பிடாத வாழ்க்கையில் மக்களுடன் மிருதுவாக அல்லாமல் பேசாத வாழ்க்கையில் மக்களுக்கு நலவே அன்றி செய்யாத வாழ்க்கையில் அல்லாரவை திருப்திப்படுத்தாத எந்த வேலையையும் செய்யாத நல்ல மக்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் நாங்கள் அந்த வழியை எங்களுடைய வழியாக ஆக்கிக் கொண்டோம் வரை இதே வழியில் நாங்கள் செல்வோம் பொய்யர்களும் விளையாட்டை தன்னுடைய தலைப்பாக ஆக்கிக் கொண்டவர்களும் தங்களுக்கு அத்தர்மார்களுடைய தங்களுக்கு இந்த காலத்திலே படங்களை நடிக்கும் அந்த நடிகர்களுடைய ஸ்டைல்ஸை தங்களுடைய ஸ்டைல்ஸ ஆக்கிக்கொண்டு மக்களிடம் புகுந்து அவர்களுடைய மனதை கவர முயற்சிக்கின்றவர்களும் யாரும் எங்களுக்குரிய வழிகாட்டிகளாக தேவைப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அலமது இல்லா அழகான வழிகாட்டலை நாங்கள் அடைந்து கொண்டோம் கயாமத்துவரை இதே வழிகாட்டலிலே செல்வோம் அல்லஹு நம் அனைவரையும் அவனுடைய தீனுடைய சரியான நேரான வழியிலே வழி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களை பொருந்தி கொள்வாயா எங்களை மௌத்துவரைப்பாயா பாத்தில்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயா அவைகளை தவிடுபோடி ஆக்குவாயா இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய சரியான நிலைப்பாட்டையும் அதனுடைய பரிசுத்தன்மையையும் பாதுகாப்பாயா மௌத்துவரை இந்த தீனை பாதுகாக்கும் அந்த உலமாக்களுக்கு அருள் புரிவாயா இந்த வாக்களை கபூல் செய்வாயா அமின் அஹமது இல்லா அஹ் ரப்பா ஆலமீன்